அப்போது நபி செல்லம் அவர்கள் நீர் வியாபாரம் செய்தால் ஏமாற்றுதல் கூடாது என்று கூறுகிறார்கள் என்று கூறினார்கள் இரண்டு ஒன்று ஒன்று ஏழு முஸ்லிம் ஒன்று ஐந்து மூன்று மூன்று